வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சூழ்நிலை அமையாதவரை எல்லோரும் நல்லவர்களே இந்த வாதத்தினை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் ஊழ்நிலை அமைந்தாலும் நல்லவராக இருக்க வேண்டும் அதுதான் சான்றோருக்கு அழகு சான்றோராக மாற வேண்டுமானால் குறிப்பாக நடுவு நிலைமையிலிருந்து ஒருபோதும் தவறாமல் இருந்தால் மட்டுமே நாம் நல்லவராக இருக்க முடியும் ஜீவானந்தம் என்ற தலைவரை நம் எல்லோருக்கும் தெரியும் அவர் எந்த அளவிற்கு புகழ்பெற்றிருந்தார் என்றால் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை ஒரு குடிசையிலேயே வாழ்ந்து மறைந்தாலும் இன்று வரை தமிழகத்திலே எல்லோருடைய நடைபெறும் அவர்கள் இவரையும் அந்த விழாவிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார் தன்னுடைய வாகனத்தை நேரடியாக திரு ஜீவானந்தம் வீட்டிற்கு செலுத்துகிறார் அங்கே சென்று பார்த்தவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அவர் செல்லும் திரு ஜீவானந்தம் அவர்கள் முடித்த பிறகு தன்னுடைய வேட்டியினை உடர வைத்துக் கொண்டிருந்தார் அதனை பார்த்த கக்கன் ஆச்சரியத்தோடு கேட்டார் தாமதமாகிவிட்டது வரவில்லையா என்று அழைத்த பொழுது நீங்கள் சொல்லுங்கள் இதோ வேட்டி இன்னும் சிறிது நேரத்தில் காய்ந்துவிடும் நான் மாற்றிக்கொண்டு வந்து விடுகிறேன் என்று பதில் சொல்றார் இந்த பதிலை கேட்ட கக்கன் இன்னும் ஆச்சரியம் அணிந்து ஏனையா வேறு வேட்டியிருந்தால் கட்டி கொண்டு வாருங்கள் என்று தயக்கத்தோடு கூறுகிறார் இல்லை நம்மிடம் இருப்பதோ இரண்டு ஒன்றை இடுப்பில் குடுத்தியிருக்கிறேன் மற்றொன்று காய வைத்திருக்கிறேன் அவையால் காய்ந்தவுடன் மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று சொல் இது அவருடைய ஈழாமையை கூறவில்லை இன்றைக்கு இருப்பவர்களானால் அது அவருடைய ஈழாமை என்று மிக எளிதாக சொல்லி அக்காலகட்டத்தில் ஜீவானந்தம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் விரும்பவில்லை தலைமைக்கு அல்லது ஒரு நல்ல மனிதனுக்கு உதாரணம் ஏனென்றால் வளமும் ஏழ்மையும் அல்லது நன்மையும் உயர்வின் தாழ்வு என்று வைத்துக் கொள்ளலாமே இவையெல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லும் அல்லது செல்வமும் போற்றோம் இதைத்தான் வள்ளுவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் சான்றோர்கள் என்பவர்கள் ஒருபோதும் நடுவ நிலைமை தவறமாட்டார்கள் செல்வம் வரும் போகும் இக்காலகட்டத்திலும் தம் தவறாது வாழ்வார்கள் என்று குறிப்பிடுகிறார் இத்தகைய நிலையை நாமம் கடைபிடித்து சான்றோராக முயற்சிப்போம் கேடும் பெருக்கமன் இல் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கழகு மீண்டும் குரல் கேடும் பெருக்கமன் இல் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கழகு இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி